இருபத்தி ஐந்தாம் பாடல் மெய்யே என முருகன் பேரழகன் முருகன் முழுதும் வடிவழகியது சிவப்பு நிறத்தையும் குறிக்கும் செம்மை பண்பையும் குறிக்கும் அவனுடைய கரங்கள் கொடுத்து சிவந்தது அவனுடைய வேட்படை பகையை அடித்து வந்தது அவன் திருவடிகள் அடியார்கள் வருடச்சி வந்தன அவன் செய்யன் சிவந்த ஆடையன் அவன் மேனி பவளத்தன்னி அவன் சிவப்பின் செக்கர் நிறமாயிருக்கும் பெருமாள் இவ்வாறு செம்மையாயிருக்கும் பெருவானே மயிலேறிய சேவகனே கொடிய வினைகளுக்கு ஈடான இந்த வாழ்வை உண்மை வாழ்வென்று நம்பி நான் இந்த வாழ்வில் கழித்து மகிழ்ந்து ஐயோ அலைவது நீதியோ என்கிறார் அருணகிரியார் மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலையத் தகுமோ கையோ அயிலோ கடலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே நீ செம்மையானவன் அந்த செம்மையை எனக்கும் தரக்கூடாதா என்கிறார் இறை நிலை செம்மை செம்மையே ஆய சிவபதம் என்கிறார் மாணிக்க சிறப்பென்னும் செம்பொருள் என்பது திருக்குறள் இறைவனுடைய அருட்செம்மைகள் இருக்கும் வரை உலக வாழ்வு மெய்யாக தெரியும் இறை உணர்வு வந்தால் உலக வாழ்வின் உண்மை புரியும் வினை வாழ்வும் அலைச்சலும் போக்கக்கூடிய அற்புதமான திருப்பாடல் இந்த பாடல் மோ கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோமையில் ஏறிய சேவக